வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகில் ஒரு சிலர் நம்ம பார்த்தோம் என்னுடையது இது எனக்கானது இதை நான் வாங்கினேன் அப்படிம்பாங்க இன்னும் சிலர் இருக்கிறாங்க உலகத்தில இருக்கிற எல்லா பொருளையும் அடையணும்னு ஆசைப்படுவாங்க பிறருக்காக இருக்கக்கூடியதையும் சேர்த்து தாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படு இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் போதாது ஏனென்றால் அவருக்கு மற்றவர்களுடைய தேவையை பற்றியோ மற்றவர்களுக்கு வேண்டும் அப்படிங்கறத பத்தின எந்த விதமான எண்ணமும் தோன்றது அவர்களுடைய எண்ணம் எல்லாம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துல போயிடும் ஆனால் உண்மையிலேயே மனசுல அன்பு இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டாங்க எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்து மகிழணும்னு நினைப்பாங்க சமீபத்துல பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது அதுல கர்நாடக மாநிலத்திலே ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரிக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க நான் ஆச்சரியத்தோட செய்திகள தேடிட்டு இணையதளத்துல போய் தேடுறேன் ஏன் இவருக்கு அவர் ஆரஞ்சு பழ வியாபாரிக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க அப்படின்னு அவர் செய்திருக்கிற காரியம் தன்னுடைய ஆரஞ்சு பழ வியாபாரத்திலே இருந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து அந்த பள்ளிக்கு கட்டடம் கட்டி அந்த பள்ளியை நிறுவ நிர்வாகம் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைத்து இன்று அரசு பள்ளியாக மாற்றி அதன் பிறகும் அந்த பள்ளிக்கு நிறைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா பத்மஸ்ரீ விருது கொடுத்ததுல எந்த தப்பு இல்லை தனக்கே உரிய வருமானம் இல்லைன்னா கூட பிறருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு இல்லையா அதே மாதிரிதான் சமீபத்தில் நடந்த ஐநா பொது சபை மீட்டிங்ல கிரேட்ட ஒரு பொண்ணு உலகத் தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அவர்கள் முன்னால் வந்து அழுகிறாள் அவள் அழுவதற்கு காரணம் அவளுக்கு பசி இன்று அல்ல இந்த உலகத்தினுடைய இந்த பூமியினுடைய சுற்றுச்சூழல் அளிக்கப்படுகிறது மாசுபடுத்தப்படுகிறது அதை தடுத்து நிறுத்துங்கள் கெஞ்சிரா எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு பதினேழு வயசு பொண்ணுகிட்ட இந்த உலகத்தின் மேல உலகத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளவு அன்புங்களா இதுதான் நமக்கு இல்லை என்றாலும் கூடருக்கு மனமகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்வார்கள் அப்படிங்கறது உண்மை இதை வல்லுவர் சொல்லும் பொழுது அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளையும் தம்முடையதாக ஆக்கி கொள்வார்கள் அதே அன்பு இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வார்கள் சொல்றாரு நாமும் எல்லாவற்றையும் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரமிட்டு அன்புடைமை குரல் அன்பிலார் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு மீண்டும் குரல் அன்புடையார் சாரி அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி